पारिजाताय कृष्णाय गीतामृत दुहे अर्जुन ஓம் பிரபிஜா தோத்தவேத்தைக்கணையானீத்தமே நம அர்ஜுன உவ ஸ்திராஷா சிஸவீர் கிஷேத்த விரேத்தி பகவன் ஸ்ரீஷ்ணர் அர்ஜுனன் மந்த சரணாகதி பண்ணினத்துனால அவனுடைய துக்கத்தை அடியோட நீக்கிறதுக்காக வேண்டி ஆத்மஜானத்தை உபதேசம் பண்ணி பிறகு ஆத்மஜானத்தை பெறத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை பற்றியும் உபதேசம் பண்ணி கர்மயோகத்தினுடைய மகிமையை சொல்லி கர்மயோகத்தை உபதேசம் பண்ணார் அதுக்கு பிறகு கர்மயோகத்தினுடைய பிரயோஜனத்தையும் சொன்னார் அதாவது கர்மயோகத்தினுடைய பிரயோஜனம் ஞானயோகம் ஞான யோகத்தினுடைய பிரயோஜனம் மோக்ஷம்னா ஏதோ செத்த பிறகு அடையிறது நினைச்சுக்க வேண்டாம் மோக்ஷம்னு சொன்னா எப்பொழுதும் மனசுல இருக்கிற இடைவிடாத ஒரு நிறைவு உணர்வுக்குத்தான் மோக்ஷம் அப்படின்னு அத்வைத சித்தாந்தப்படி அர்த்தம் பகவான் உபதேசத்தை பூர்த்தி பண்ணின உடனே அர்ஜுனனுக்கு மனசுல ஒரு கேள்வி வருகிறது இதெல்லாம் சாத்தியம்தானா இதெல்லாம் அனுஷ்டிச்சவன் யாராவது இருக்கானா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கான் இதுவரைக்கும் அர்ஜுனன் இடையில பேசலை பகவான் பதினோராவது ஸ்லோகத்துல இருந்து ஐம்பத்தி ஸ்லோகம் வரைக்கும் விடாம கருத்துக்களை எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார் இத்த நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு டைம் கொடுத்துருக்காரு அர்ஜுனனும் யோசிச்சு கேட்குறான் இதுக்கு பேரு ஸ்தித பிரஜ லக்ஷணம்னு பேரு ஸ்தித என்ன அர்த்தம் லக்ஷணம் அப்படின்னு சொன்னா இலக்கணம் ஸ்தித பிரஜா ஞானத்துல நிலைச்சவன் அப்படின்னு என்ன ஞானம் ஆத்ம ஜானம் ஆத்ம ஜானத்தில் உறுதியாக இருக்கிறவன் ஆத்மாவை பிரம்மம்னு தெரிஞ்சு உறுதியா இருக்கிறவன் சொல்லலாம் இந்த இடத்துல ஆத்ம ஜானம்னு பொதுவாக எடுத்துக்கிறோம் கடைசியா முடிக்கிற போது பகவான் சொன்னார் சமாதா வச்சலா புத்தி ததா யோகம் அவாப்யசி எப்ப உனக்கு இந்த பிரம்மனிடத்துல மனசு நிலைச்சு நிக்குமோ அப்ப உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அது அடிப்படையா வச்சு கொண்டு அர்ஜுனன் கேக்குறான் ஹே கேசவ ஓ கேசவ கிருஷ்ணா ஸ்தித பிரஜ பாஷா கா இன்னொன்னு சேர்த்துக்கணும் ஸ்தித பிரஜிய பாஷா கா இந்த பிரம்மஸ்வரூபத்துல மனச பரிபூர்ணமா வச்சிருக்கிறவனுடைய அதுல நிலைச்சிருக்கக்கூடிய புத்தியை உடைய ஸ்தி பிரஜனுடைய லட்சணம் என்ன இந்த இடத்துல பாஷான்னா மொழின்னு அர்த்தம் இல்லை லட்சணம் என்ன ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத்த புத்தியில நிலைச்சிருக்கிறவன் இந்த ஞானத்துல நிலைச்சிருக்கிறவன் மற்றவங்ககிட்ட எப்படி பேசுவான் கிம் ஆசீத்த அவன் எப்படி உக்காருவான் கிம் பிரஜயத்தை எப்படி நடப்பான் அதாவது ஞானியினுடைய விவகாரம் எப்படி இருக்கும் இதுதான் கேள்வி எதுக்காக கேட்கிறனா முதல்ல நம்ம ஞானம் அடைஞ்சுட்டா நம்ம ஞானத்துல ஸ்திரமா இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே சில அடையாளம் தேவைப்படும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காகத்தான் இன்னொருத்தர பரீட்சை பண்றதுக்காக இந்த கேள்வி இல்லை நம்ம ஞானத்துல ஸ்திரமா இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதிசங்கரர் என்ன சொல்றார் யானி ஸ்தித பிரஜ லக்ஷணானி தானி முமுக்ஷோகோ சாதனானிங்கிறது எதெல்லாம் ஸ்தித பிரஜனுக்கு லக்ஷணமா இருக்கோ அது ஸ்தித பிரஜின ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு அது வழிமுறைகள் சாதனங்கள்னு சொல்ற இந்த அடிப்படையில இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது ஆகவே ஞானிய பத்தின லட்சணத்தை சொல்லணும் உபதேசம் பண்ணணும்னு அர்ஜுனன் பகவான் கிட்ட கேட்டிருக்கிறதாக பிரார்த்தனை பண்ணிருக்கிறதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் நாளைக்கு தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துல பகவான் என்ன உபதேசம் நாளைக்கு பார்ப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் அர்ஜுன உவாச்சா சமாதித்தி திரேத்த கிம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது